அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்று இடித்தற் பொருட்டு ஒருத்தருக்கொருத்தர் நட்பு கொள்வது என்பது அதாவது நட்டல்கிறதுக்கு தான் அர்த்தம் நகுதல் பொருட்டன்று ஒருத்தருக்கொருத்தர் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நட்பு இல்லை ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அதாவது சௌரியமாக இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசுறதுக்காகவோ அல்ல தப்பான காரியத்தை செஞ்சு துக்கம் வரும்போது அதை பார்த்தும் சந்தோஷப்படுறதுக்காகவும் நட்பு இல்லை அதாவது பிறருடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறதுங்கிற சுவாவம் ஜனங்களுக்கு இருக்குது அப்படி நண்பன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தில் அவனோட சேர்ந்து சிரிக்கிறது அவன் துன்பப்படுற காலத்தில் வந்து நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா அப்படி இப்படின்னு எதையாவது சொல்கிறது சொல்லியிருக்க மாட்டான் அதுக்காக இல்லைங்கிறார் நண்பன் சௌரியமாக இருக்கும் பொழுது சிரித்து பேசுவதற்காகவோ அவன் கஷ்டப்படுகிற காலத்தில் அதை பார்த்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு பரிதியாருங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் பொதுவாக இந்த குரலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நட்டல் நகுதர் பொருடன்று இந்த நட்புங்கிறது சிரிக்கிறதுக்காக இல்லை சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இல்லை மிகுதி கண் மேற்சன்று இடித்தர் பொருட்டு இந்த நண்பராக இருக்கிறதுங்கிறது நம்மளை தவறு செய்யாமல் பார்த்துக்கிறதுக்காகத்தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு அது ஒரு சில சமயம் தெரியாமல் போயிடும் நாம் செய்கிற தவற நம்ம உணராமல் இருக்கலாம் அவர் செய்கிற தவறையும் அவர் உணராமல் இருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரை எடுத்து அவன் கேட்டப்புறந்தான் சொல்லணும்னு இல்லை நாமளாகவே போய் இதை பற்றிலாம் என்னப்பா இப்படி பண்ணுறையாம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் மிகுதி கண் அப்படின்னா ஏதா தவறான வழியில் போகிறபோது மேற்சென்று தானாவே முன்னால போய் நின்று இடித்தர் பொருட்டு கண்டித்து நல்ல வழி பண்ணிக்கணும் அதாவது நட்புன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்திக்கிறதுக்காகத்தான் இருக்கணும் தவறு செய்தால் அதுலேருந்து என்ன தெரிகிறது ந நண்பர்கள் தவறு செய்யக்கூடாது அப்படி தவறு செய்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்தி கொள்ளணும் அப்படி இருந்தால் தான் அந்த நட்பு இரண்டு பேருக்குமே நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா அந்த நட்புனால் ஒரு பெரிய சிறந்த பயனுங்கிறது ஒன்றும் கிடையாது மகிழ்ச்சி அடையலாம் அதுக்காக கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்காக சிரிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை எப்போவுமே அமைதியாகவும் இருக்கணும் அதே சமயம் கவனமாகவும் இருக்கணும் சீரியஸாகவும் இருக்கணும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும்னு சொல்லும் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவார்கள் எப்பவும் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வோடையும் இருக்கணும் அதே சமயம் வந்து எப்போவுமே இருக்கமாகவும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை இறுக்கம் இல்லாமல் அமைதியாக நடத்த வேண்டும் அது பொருளியல் வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி எந்த வாழ்க்கை முறையாக இருந்தாலும் கூட அப்படி இருந்தால் நல்லது இல்லைன்னா இந்த போட்டி உலகத்திலாம் வாழ்க்கையை நிறைய பேர் இறுக்கமாக்கி கொண்டு துன்பமடைகிறார்கள் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் பொருளாதார போட்டி எங்கே பார்த்தாலும் ஆகையினால் சில பேர் நட்பே எதுக்காக நான் புலன் இன்பத்துக்காக வச்சுக்கிறாங்க அதெல்லாம் தரந்தாழ்ந்த நட்பு அறத்திற்காகவும் வருங்கால தலைமுறைக்கு நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகவும் நட்பு அமைய வேண்டும் என்று நாம் புரிந்து அதாவது பழியும் பாவமும் தரக்கூடிய செயல்கள்லாம் துன்பத்தை கொடுக்கறதுனால அது யாருக்கும் வேண்டியிருக்காது அதாவது பின்னால் துன்பம் வரப்போகிற செய்கைகளை முன்னாலேயே போய் மிகுதின்னு சொன்னார் அது யாருக்கும் பிடிக்காது துன்பத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆக துன்பம் வர்றதற்கு முன்னாலேயே போய் அதை தடுக்கணும் இனிமையாக பேசின் இருந்தால் அதெல்லாம் வந்து அவர்கள் திருந்த மாட்டார்கள் ஆகையினால் அவர்களை சுட்டி காட்டி அவர் குத்தி காட்டி நீ பண்ணுற தவறு என்ன அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து சரி அதாவது நல்ல ஆலோசனைகளை சொல்லி வாழ்க்கையில் எப்போவுமே குற்றங்கள் இல்லாமல் வாழ வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது தான் நட்புங்கிறது கருத்து தீய வழியில் போகிறவரை தடுத்து அவரை திறம்பட கூறி அதை சொல்கிற விதமாக அழகாக சொல்லணும் கொஞ்சம் கடுமையாகவும் சொல்லலாம் அதே சமயம் அன்பாகவும் சொல்லணும் கடுமையாகவும் அன்பாகவும் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லணும் ஆகவே இதில் நட்பின் பயன் சொல்லப்பட்டிருக்கு நட்புக்கு பயன் ஒருவருக்கொருவர் நன்னெறி வழியில் செல்வதற்கு உதவி புரிவதே ஆகும் அப்படிங்கிறது கருத்து பொதுவாக ஜனங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புனா சேர்ந்து கூத்தடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கிறது அதுதான் பெரும்பாலும் இருக்கின்றன ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நட்பெல்லாம் பயனில்லாத நட்பு அது சமூகத்துக்கு கேட்டை வளர்க்கக்கூடிய நட்பு என்பதை குறித்து காட்டுகிறார் மன நோகிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சா கூட தப்பு இல்லை ஆனால் அதே சமயம் அன்பையும் வெளிப்படுத்தி அந்த அதை சரி பண்ணும் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ரெண்டையும் கொஞ்சம் கடுமையாக பேசுகிற மாதிரியும் இருக்கணும் அதே சமயம் அன்பாக சொல்கிற மாதிரியும் இருக்கணும் அந்த கருத்தை மறக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லை முழு உரிமை இருக்கணும் ஒருத்தருக்கொருத்தர் முழு உரிமை இருந்தால் தான் சொல்கிறதுக்கு முடியும் இல்லை அவன் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவானோன்னு சொன்னால் அது நட்பு முழுமையானது கிடையாது ஆக நட்பு முழுமையானதாக இருக்க வேண்டும் என்றால் சிரித்து பேசுவதற்கு மாத்திரம் அல்ல வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கும் என்ற ஒரு கருத்தை நன்றாக இந்த இடத்துல நாம் புரிந்து வேண்டும் இடிப்பாறை இல்லாத ஏமரா கெடுப்பாரிலானும் கெடும் அப்படிங்கிற நானூத்தி நாற்பத்தி எட்டாவது குரட்பாவையும் இங்கு நாம ஒப்பு நோக்கி பார்க்கலாம் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் பொருட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்